வணக்கம் மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கண் பார்வையற்றோர் ரூபாய் நோட்டுகளை துல்லியமாக பகுத்தறிவதற்காக ரோஷனி மொபைல் செயலியை ஐஐடி ரோப்போர் நிறுவனம் உருவாக்கியுள்ளது இரண்டு மத்திய தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தொடங்கியுள்ள காலாண்டு பருவ இதழின் பெயர் மை ஓட் மேட்டர்ஸ் 3. நாசர் என பெயரிடப்பட்ட தரையிலிருந்து தர இலக்குகளை தாக்கி அளிக்கவல்ல ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ள நாடு பாகிஸ்தான் நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த ஆர் வி ரமணி தொடர்புடையவர் ஐந்து தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று உலக அமைதிக்கான நோபல் பரிசு யாரால் சிபாரிசு செய்யப்படுகிறது இரண்டு கருடா என்ற பெயர் கொண்ட விமான சேவை எந்த நாட்டிலிருந்து இயங்குகிறது மூன்று வெங்காயத்தில் அதிகமுள்ள விட்டமின் எது நான்கு மனிதனைப் போல் தலையில் வழுக்கை விழும் எது மீண்டும் சந்திப்போம் நன்றி